ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து கலியுக நிஷித்தர்மா என்ற பகுதியை விரிவாக பார்த்துன்னு வரும் அதாவது பராசரமகர்ஷி இந்த கலியில் கட்டாயம் செய்யக்கூடாத காரியங்கள் சில காரியங்களை காண்பிக்கிறார் அதற்கான காரணத்தையும் நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது பெண் குழந்தைகளுக்கு இரண்டாவதாக என்பது கூடாது என்று தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதைதான் முதல்ல ஆரம்பிக்கிறார் பராசர மகர்ஷி ஊடாயாக புனருத்வாகம் என்று ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் இந்நாளில் அதை நாம் அந்த அளவுக்கு முக்கியமாக பார்ப்பதில்லாமல் ஏதோ ஒரு கல்யாணம் செய்கிறோம் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு பிரிஞ்சு வந்தால் உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணுறோம் அதுவும் சரியாக வரலைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுறது இப்படி விளையாட்டாக நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் காரணம் அந்த விஷயத்திலே நமக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை என்பதனாலே நாம் அதை செய்கிறோம் ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரம் இந்த ஒரு விஷயத்தை கூடாது என்று நமக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்கிறது அதற்கு காரணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அந்த கல்யாணத்தை செய்துக்கிற அந்த தம்பதிகளுக்கும் அது ஸ்ரேயஸ் இல்லை வாழ்க்கை வீணாக போயிடும் அந்த கல்யாணத்தை செய்து வைப்பவர்களுடைய ஜென்மாவும் பாழா போயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறதுனாலே தான் அதை நாம் விரிவாக அப்படி இரண்டாவதாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் வராதவாறு நாம் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கிறோம் தர்மசாஸ்திரம் இந்த கல்யாண விஷயத்தில் நமக்கு ரொம்ப பொறுப்பை சொல்லியிருக்கு நாம் அடிப்படையாக பல விஷயங்களை அதில் கவனிக்கிறது இல்லாததுனாலே தான் இதுபோல் நம்முடைய கல்யாணம் நம்முடைய குழந்தைகளுக்கு இரண்டாவதாக மூன்றாவதாகன்னு கல்யாணம் செய்யும்படியாக வருது ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தால் அப்போது அந்த தவறை நாம் திருத்திக்க முயற்சி பண்ணணுமே தவிர அந்த தவறுக்கு இன்னொரு தவறு மருந்து என்று போகக்கூடாது அப்படிங்கிறதுனாலே தான் அந்த விஷயத்தில் நாம் மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டு செய்யணும் நம் குழந்தைகளுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறோம் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாத்திரம் போராது இதெல்லாம் லௌக்கிகமான விஷயங்கள் இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் பயன்படுமே தவிர ஆனால் எடுத்த மனுஷன்மா வீணாக போயிடும் அப்படி போகக்கூடாது அதுபோல் நாம் நிறைய விளையாட்டுகளாக நிறைய செய்வதனாலே தான் நமக்கு நிறைய சிரமங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களை நாம் அனுபவிக்க நேர்றது அப்படிங்கிறதுனாலே நம் மகர்ஷிகள் இந்த விஷயத்தில் நமக்கு என்ன தகவல்களை காண்பிக்கிறா என்பதை நாம் விரிவாக பார்த்துன்னு பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது கல்யாணம் பெண்களை உத்தேசித்து தான் விவாகமே சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் பெண்கள் தான் அங்கே பிரதானம் கல்யாணத்தில் பெண்களுக்கு நாம் எந்த வயதில் கல்யாணத்தை தீர்மானிக்கிறோமோ அதற்கு முன்னர் நான்கு நிலைகளாக நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது நாம் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை தீர்மினி வயதிற்கு முன்னர் என்ன வயசு ஆயிருக்கோ அதை நான்காக பிரிக்கணும் நான்காக வகுத்து முதல்ல கௌரி அப்படின்னும் இரண்டாவது ரோஹிணி அப்படின்னும் மூன்றாவது பாகத்திற்கு கன்யா அதற்கு பிறகு இரஜஸ்வலா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நான்காக பிரித்து காண்பிக்கிறது வயசை அதில் கன்னியா என்கிற வயதில் என்கிற பகுதியில் தான் நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் இமாம் கன்னியாம் பிரதாஸ் சாமின்னு தான் கன்னிகாதானத்தில் நாம் சொல்கிறோம் அந்த மூன்றாவது பாகத்தில் நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் இந்த விஷயத்தில் தாயார் தகப்பனார்களுக்கு மிகவும் பொறுப்பு ஜாஸ்தி பொன் குழந்தை பிறந்ததுலேருந்தே தாயார் தகப்பனார்களுக்கு பொறுப்பு சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் சில நட்சத்திரங்களில் குழந்த பிறந்ததானால் அந்த நட்சத்திரத்திற்கு சாந்தி செய்து கொள்ளணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஜோதிஷ கிரந்தங்களும் சொல்கிறது அதாவது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது மூலஜா ஸ்வசுரம்ஹந்தி வியாழஜாஜ தங்கநாம் மாந்திரஜா அஜம் ஹந்தி தேவர்த்துத் திதேவஜா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது மூலஜா அப்படின்னா மூலநக்ஷத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தை என்று அர்த்தம் மூலஜா அப்படின்னா பெண் குழந்தைன்னு அர்த்தம் இப்போ இந்நாளில் மூல நட்சத்திரமான ஆண் குழந்தைகளுக்கும் பார்க்கறது அப்படின்னு நாம் வச்சுருக்கோம் அப்படி இல்லை மூலஜா அப்படின்னா மூல பிறந்த பெண் குழந்தை அப்படின்னு இருந்தால் ஸ்வசுரம்ஹந்தி மாமனார் இல்லாத குடும்பத்தில் சம்பந்தம் செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது எப்போ அப்படின்னா மூல முதல் பாதத்தில் இருக்கப்படாது அந்த குழந்த பிறந்த சமயம் மூலநக்ஷத்திரம் முதல் பாதமாக இருந்தால் கூடாது என்று சொல்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் மூலநக்ஷத்திரமாக இருந்தாலே தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை மூல முதல் பாதமாக பெண் பிறந்தால் மூலநக்ஷத்திர ஜனன சாந்தி என்று தர்பசாஸ்திரத்தில் காண்பிக்கிறார் அந்த சாந்தியை செய்துடணும் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு அப்தபூர்த்திக்குள்ளே ஒரு நாள் பார்த்து அந்த மூலநக்ஷத்திர ஜனன சாந்தியை செய்துடணும் செய்துட்டால் அந்த குழந்தைக்கு ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காவது பாதமாக இருந்தால் பரவாயில்ல கல்யாணம் செய்யலாம் மாமனார் இருக்கிற வீட்டிலேயே கல்யாணம் பண்ணலாம் முதல் பாதமாக இருந்தால் மாமனார் இல்லாத குடும்பமாக பார்த்து கல்யாணம் செய்யணும் இந்த விஷயத்தில் நமக்கு மிகவும் விழிப்புணர்வு தேவை வியாழஜாச்ச தங்கனாம் ஆஸ்லேஷா நட்சத்திரமாக இருந்தால் ஆஸ்லேஷா நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் மாமியார் இல்லாத வீட்டில் சம்பந்தம் செய்யணும் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமாக இருந்தால் ஆஸ்லேஷா நக்ஷத்திர ஜனன சாந்தி என்று இருக்கு அந்த சாந்தியை செய்துடணும் ஒரு வருஷத்திற்குள்ள அந்த ஒரு வருடத்திற்குள்ளே ஏன் பண்றோம் அதை அப்படின்னா அந்த ஒரு வருஷம் தாண்டத்துக்குள்ளே பண்ணினால் அன்னப்பிராசனம் வரும் ஒரு வருஷத்துக்குள்ள அதிலிருந்து அந்த குழந்தைக்கு பாக்கி கர்மாக்கள்லாம் அந்தந்த காலத்தில் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் இந்த சாந்தியை பண்ண நாம் தவிர்த்தோமானால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழந்தைக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனாலே தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு மாஹேந்திரஜா அக்ரஜம்ஹந்தி ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தால் கணவருக்கு மூத்தவர் இல்லாத குடும்பமாக பார்த்து சம்பந்தம் செய்யணும் அதாவது மூத்த பையனுக்கு சம்பந்தம் பண்ணணும் முதல் பாதமாக இருந்தால் மட்டும் தேவர்து த்விதேவா த்விதேவா அப்படின்னா விசாகாநக்ஷத்திரம் விசாகாநக்ஷத்திரமாக பெண் குழந்தை முதல் பாதமாக இருந்தால் கடைசி பையனுக்கு சம்பந்தம் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் இது முதல் பாதமாக இருந்தால்தான் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அப்படி இருந்தால் தவறில் தாராளமாக செய்யலாம் அதை செய்ய நாம் தவிர்த்தோமானால் இதுபோல் சிக்கல்கள் இரண்டாம் கல்யாணம் மூன்றாம் கல்யாணம்னு சிக்கல்கள்லே நாம் மாட்டிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறதுனாலே இந்த விஷயத்திலே நமக்கு தர்மசாஸ்திரம் மிகவும் முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது